வணக்கம் நற்றினியின் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகாசி மாதம் பதினோராம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேறுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தூத்துக்குடி சம்பவத்தில் இறந்தவர்களின் உடல்களை பதப்படுத்த உத்தரவிட்டதை மாற்ற முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பரிந்துரையின் பேரில் மின் வாரியம் இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் இயல்பு நிலை செய்வதே தனது முதல் பணி என அம்மாவட்டத்தில் புதிய ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றுள்ள சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளாா் தூத்துக்குடியில் கடந்த இரண்டு நாட்களாக நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சுமார் நூற்றி இருபத்தி இரண்டு இளைஞர்களை காணவில்லை என அவர்களின் பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடியில் போராடியதற்காக சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டுள்ளவர்களை உடனடியாக விடுவிக்கக் கோரி வழக்குரைஞர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையிட்டுள்ளனர் தூத்துக்குடி கலவரம் உச்சமடைந்து இருக்கும் இந்த சூழ்நிலையில் தமிழக சட்டசபை மே இருபத்தி ஒன்பதில் கூடும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மூன்று மாவட்டங்களில் இணையத்தை தமிழக அரசு முடக்கியுள்ள நிலையில் இந்த மாவட்டங்களில் உள்ள மாணவர்கள் ஆன்லைன் மூலம் கல்லூரியில் விண்ணப்பிக்க முடியாமல் அவதியுற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைதியை நிலைநாட்ட கண்காணிப்பு அலுவலர்களாக இரண்டு மூத்த ஐ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என தமிழக அரசு விளக்கம் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நேற்று கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்திய செய்திகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்ரா மாவட்டத்தின் திரிகுடா மலைப்பகுதியில் திடீரென ஏற்பட்ட காட்டு தீ வேகமாக பரவி வருகிறது தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இப்பகுதியில் அமைந்துள்ள வைஷ்ணவ ஆலயத்திற்கு பக்தர்கள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது சுகாதாரத்துறை செயலாளர் ராஜீவ் சதானந்தன் கேரளாவிற்கு சுற்றுலா செல்பவர்கள் கோழிக்கோடு மலப்புரம் வயநாடு கண்ணூர் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் சர்வதேச சக்தியாக இந்தியா உருவெடுப்பதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலைமையிலான அரசு ஆதரவு அளித்து வருவதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஹீதர் நாயர் தெரிவித்தார் சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்த தலங்கள் பட்டியலில் தாஜ்மஹால் ஆறாம் இடத்தை பிடித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கருப்பு பேட்ச் அணிந்து நேற்று தேவஸ்தான ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டனர் சர்வதேச அளவில் தரமான மருத்துவ வசதிகள் கிடைக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நூற்றி இடம் பிடித்துள்ளது இப்பட்டியலில் இலங்கை வங்காளதேசம் பூட்டான் ஆகிய நாடுகள் இந்தியாவை விட முன்னணியில் உள்ளனாட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் இடையேயான சந்திப்பு திட்டமிட்டபடி ஜூன் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு கலவரத்தின் போது மியன்மரில் நூறு இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் என ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அமெரிக்க இலக்கிய உலகில் ஆதிக்கம் செலுத்தி வந்தார் ரோத் இதய செயலிழப்பு காரணமாக தனது எண்பத்தி ஐந்தாவது வயதில் நியூயார்க்கில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் காலமானார் ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் டீசல் வாகனங்களுக்கு தடை விதிப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது புகையால் ஏற்படும் மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வறட்சி பனிமலைகள் உருகுவது கடலின் நீரின் அளவு அதிகரித்து வருவது ஆகியவற்றை கண்காணிப்பதற்காக இரண்டு பிரத்யேக செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக நாசா அமைப்பு விண்ணுக்கு செலுத்தியுள்ளது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இடம்பெற்றிருப்பது இரு நாடுகள் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிக்கும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் ஜெர்மனிய பொருளாதார அறிஞரும் கம்யூனிசவாதியுமான கார்ல் மார்க்சின் ஒரே ஒரு கையெழுத்து பிரதி சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கில் நடந்த ஏலத்தில் மூன்றரை கோடி ரூபாய்க்கு ஏலம் போகியுள்ளது வணிகச் செய்திகள் எஸ்டேட் துறையில் சில்லறை விற்பனை பிரிவில் மூன்று ஆண்டுகளில் தனியார் பங்கு முதலீட்டு நிறுவனங்களின் முதலீடு ஐயாயிரத்து கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியுள்ளது டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் மார்ச் காலாண்டு நிகர லாபம் நாற்பத்தி சரிந்து நூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயாக குறைந்திருக்கிறது கடந்த ஆண்டு இதே காலத்தில் நான்காயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாயாக நிகர லாபம் இருந்தது பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நடைபெற்ற மோசடி தொடர்பான ஆதாரங்கள் இடம்பெற்றுள்ள ஆவணங்களை நீரவ் மோடி குழும ஊழியர்கள் மறைத்ததாக மத்திய குற்ற புலனாய்வு அமைப்பு சிபிஐ தெரிவித்துள்ளது எஃப் போர் விமானங்களை இந்தியாவில் தாங்கள் தயாரிக்க இருப்பதன் மூலம் போர் விமான ஏற்றுமதி மையமாக இந்தியா மாறும் என லாக் ஹீட் மார்டின் நிறுவனம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஜெர்மனியில் நடைபெறும் ஐ எஸ் எஸ் எஃப் உலக கோப்பை ரைபிள் பிஸ்டல் சுடும் போட்டியின் முதல் நாளில் இந்தியா ஒரு தங்கம் மற்றும் இரண்டு வெள்ளி பதக்கம் வென்றது மணிப்பூரில் நாட்டின் முதலாவது விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான அவசர சட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது அனைத்து வகை சர்வதேச போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறப்போவதாக தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன் ஏ பி டி வில்லியர்ஸ் அறிவித்துள்ளார் ஐசிசி கிரிக்கெட் கமிட்டியில் பயிற்சியாளர்களுக்கான பிரதிநிதியாக நியூசிலாந்து பயிற்சியாளர் மைக் ஹேசன் நியமிக்கப்பட்டுள்ளார் தென்கொரிய டென்னிஸ் வீரரான ஷங் ஹியோன் கணுக்கால் காயம் காரணமாக பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து விலகியுள்ளார் திரைச்செய்திகள் சரிகம இந்தியா லிமிடெட் சார்பில் தயாரித்துள்ள படம் அபியும் அணுவும் பி ஆர் விஜயலட்சுமி இயக்கியிருக்கும் இந்த படத்தில் மலையாள நடிகர் டொவினோ தாமஸ் நாயகனாகவும் பியா பாஜ்பாய் நாயகியாகவும் நடித்துள்ளனர் சூர்யா நடித்து வரும் புதிய படமான என்ஜி படத்தின் எடிட்டராக பிரசன்னா ஜி கே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் தற்போது அவருக்கு பதிலாக பிரவீன் கே எடிட்டராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் மெட்ராஸ் கபாலி போன்ற படங்களுக்கு எடிட்டிங் செய்துள்ளார் விஜய் நடித்து வெற்றி பெற்ற தெரி திரைப்படம் தற்போது தெலுங்கில் ரீமேக் ஆகிறது கதாநாயகனாக ரவி தேஜாவும் கதாநாயகியாக ஸ்ருதிகாசனும் நடிக்கின்றனர் எங்க வீட்டு மாப்பிள்ளை நிகழ்ச்சியில் பரபரப்பை ஏற்படுத்திய அபர்நதி ஜி பிரகாஷ் படத்தில் ஹீரோயினாக நடிக்க உள்ளார் இயக்கிய வசந்தபாலன் இயக்குகிறார் இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் சமையல் சமையல் தினம் ஒரு தொளி போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் நெற்றினை டாட் ஆர்ஜி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் டெலிகிராம் செயலியிலும் நெற்றினியை சுவைத்து மகிழுங்கள் நன்றி வணக்கம்